அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள் பள்ளிக்கு வந்து தொழிலானார் தொழுது முடித்ததும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அவர் சலாம் கூறினார் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதில் சலாம் கூறினார்கள் பின்பு திரும்பவும் நீர் தொழுவீராக நீர் தொழவே இல்லை என்றும் கூறினார்கள் அந்த மனிதர் முன்பு தொழுதது போலவே மீண்டும் தொழுது விட்டு வந்து நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு திரும்பவும் தொழுவீராக நீர் தொழவே இல்லை என்று நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு மூன்று தடவை நடந்தது அதன் பிறகு அந்த மனிதர் சத்திய மார்க்கத்துடன் உங்களை அனுப்பியுள்ள இறைவன் மீது ஆணையாக இவ்வாறு தொழுவதை தவிர வேறு எதையும் நான் அறிந்திருக்கவில்லை எனவே எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார் நீர் தொழுகைக்காக நின்றதும் தக்பீர் கூறுவீராக பின்னர் குரானில் உமக்கு தெரிந்தவற்றை ஓதுவீராக பின்னர் அமைதியாக ருக்கு செய்வீராக பின்னர் ருக்குவிலிருந்து எழுந்து சரியான நிலைக்கு வருவீராக பின்னர் நிதானமாக சஜிதா செய்வீராக சஜிதாவிலிருந்து எழுந்து நிதானமாக உட்காருவீராக இவ்வாறே உமது எல்லா தொழுகைகளிலும் செய்து வருவீராக என்று நபி சல்லாஹூ அலிஹல்லம் அவர்கள் கூறினார்கள்